ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபிசுலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் தொழுகைகளை தொழுதுவிட்டு பிறகு உரை நிகழ்த்துவார்கள்